தருமபுரம் திரு பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறைசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமு வந்த நந்தியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய நிகழ்ச்சியினை இலங்கை திரு சிவகுமார் அவர்கள் விளக்கேற்றி விளக்கேற்றுவார்கள் சொன்னும்றிவி கண்டம்லை மூழ்கிய மோகங்களும் மற்ற எவையும் எல்லாம் கொண்டமையாண்ட விருதலை கண்டும் இவை உடையின் திரைத்தமை கிண்ட பெற திருநீல கண்டம் திருநீல கண்டம் பதிகங்களுக்கு தலைப்பிலே சிறப்பு பெயர் இருக்கும் உதாரணமாக உங்களுக்கு நன்றாக தெரிகிற பதியத்தை ஒன்று சொல்லுகிறேன் கோளறு திருப்பதிகம் வே ஒரு தோல்வில என்ன இருக்கும் கோளறு திருப்பதி கோள் குற்றம் அறுக்கின்ற திருப்பதிகம் என்று பெயர் திருநீற்று திருப்பதிகம் திருநீட்டை சிறப்பாக சொல்லுவது ஆனதுனாலே திருநீட்டு திருப்பதிகம் என்று இருக்கும் திருத்தாண்டகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவடி திருத்தாண்டகம் அப்படின்னு பெயர் இருக்கும் சிறப்பு பெயர் திருவடி திருத்தாண்டகம் திருவடியை சிறப்பித்து சொல்லும் அது அந்த மாதிரி திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகத்திலே திருநீலகண்டம் என்ற சிறப்போடு இந்த பதிகம் இருக்கிறது இந்த வர இந்த பதிகத்துக்கு சிறப்பு பெயர் திருநீலகண்டம் என்று பெயர் ஹலோ ஆண்டவனுக்கு வந்து கருப்பாக இருக்கும் ஒரு காலத்துல ஆழகால விஷத்தை அவன் உண்டான் அது கண்டத்திலே தங்கிவிட்டது அந்த கண்டம் கருப்பாக இருக்கிறதுனால தான் திருநீல கண்டம் என்று பெயர் வந்தது என்று சொல்லுவார்கள் இன்னொரு விஷயம் இந்த காத்தாயி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் கோயில்கள் பல ஊர்ல இருக்கு காத்தாயி அம்மன் மாரியம்மன் அது எதுல இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஊ்தெய்வத்தில் அது உண் எனக்கு இந்த காத்தாய் எங்க ஊர்ல இருக்கிற அம்மன் காத்தாய் அம்மன் எனக்கு குலதெய்வம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தி அந்த கோயிலை திருப்பணி செய்வதற்கு கோயிலுக்கு வந்து அந்த பூசாரி தான் உரிமையாளர் திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முயற்சி பண்ணினார் அது எனக்கு குழந்தைமா இருந்ததுனால என்னிட்ட வந்து சொன்னார் நான் சொன்னேன் பூரா கோயிலை எடுத்துக்கொண்டு என்னால் செய்ய முடியாது எதேன்னு ஒரு பகுதியை என்ன கொடு நான் அதற்கு உண்டான பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த பெரிய ஒரு சாமி இருக்கு அந்த சாமிக்கு செலவை நீங்கள் ஒத்துக்குங்கன்னு சொன்னோம் சரி அப்போ அந்த சாமிக்கு என்ன ஆகும்னு கேட்டேன் ஐம்பது வருஷத்துக்கு முந்தி அதுக்கு முன்னூறு ரூபாய் திட்டம் போட்டிருந்தான் ஐம்பது வருடத்துக்கு முந்தி முந்நூறு ரூபான்னா இன்னைக்கு மூவாயிரம் இல்லையா நான் அந்த முந்நூறு ரூபாயை அவன் கையில் கொடுத்துட்டு செய்து கன்னு சொல்லிவிட்டேன் அவன் அப்படி ஒருத்தர் ஒருத்தராக ஒவ்வொரு சாமியாக ஒவ்வொரு பகுதியாக அப்படி கொடுத்து கும்பாபிஷேகம் பண்ணுற நிலைக்கு வந்தான் அந்த பையன் என்ன பையன் நான் ஒரு தடவை எங்கள் ஊருக்கு போயிருக்கும்போது அண்ணன் அண்ணன் கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு இருக்கேன் நீங்கள் பணம் கொடுத்த வந்து பணம் வந்தது அதை திருப்பணி செய்து விட்டேன் அதே மாதிரி பூரா திருப்பணி ஆகிட்டு இப்போ கும்பாபிஷேகம் பண்ணணும் பத்திரியை போடணுன்னே எப்படி போடுறதுன்னு என்னை கேட்டான் நான் சொன்னேன் ஏதேன்னு ஒரு பாட்டு போடணும் என்ன பாட்டு போடுறோன்னு தெரியல அப்படின்னு யோசனை பண்ணேன் அதுக்குள்ள அவன் சொன்னான் இதற்கு முந்தி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தியோ அறுபது வருஷத்துக்கு முந்தியோ ஒரு பத்திரிக்கை போட்டிருக்காங்க அதுலேயே ஏதோ ஒரு பாட்டு இருக்குன்னு அதை கொண்டாந்து காக்குற காட்டு தான் பாருங்கன்னு சொன்னான் கரீன்னு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்ன எடுத்துட்டு வந்து படித்து பார்த்தா அந்த அம்மனுக்கு காத்தாயி அம்மன் ஏன் பேர் வந்ததுன்னு அந்த பாட்டில் வரலாறு சிவபெருமான் காலகால விஷத்தை சாப்பிடும்போது இந்த விஷத்தை சாப்பிட்டு சிவபெருமான் இறந்து போடுவாரோ என்று அஞ்சி அவருக்கு இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது இல்லையா பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு கடவுள் அவர் இருந்தாலும் பார்வதிக்கு கொஞ்சம் பயந்து போய் இந்த கண்டத்தின் கீழே போனா தானே அவரை இறந்து போடுவார்னு சொல்லிட்டு இந்த கண்டத்தை பிடிச்சாலும் கண்டத்தை பிடிச்சே மிஷம் இங்கேயே தங்கி போச்சு அவர் உயிரோட இருந்துட்டார் அதனால தான் அவளுக்கு காத்தாயி என்று பேரு வந்தது அப்படின்னு அந்த பாட்டுல சொல்லு இது எங்கேயும் அந்த கருத்து எந்த நூல்களையும் நான் படிக்கல சொல்லவும் கேட்கல படிக்கவும் இல்லை நல்லா இருக்கு பாத்தீங்களா அந்த கருத்து அதனால நான் என்ன பண்ண இந்த பா போடுறா நல்லா இருக்கு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த பாட்டு வேற எங்கயும் இல்லை அந்த அந்த முன்னே கும்பாபிஷேகமான பத்திரிகை இல்லை அது இருக்கு போடுறா நல்லா இருக்கு இந்த பாட்டுன்னு சொல்லிட்டு போட்டுட்டோம் அதனால தான் காத்தாயி என்று அவளுக்கு பேர் இருக்கிறது அப்படின்னு அந்த பாட்டு சொல்லு நல்ல பாட்டுன்னு சொல்லி அதை நான் அது நம்ம கருத்துக்கு புறம்பு என்று சொன்னாலும் கூட கருத்து நல்லா இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அதனாலதான் அவனுக்கு நீலகண்டம் என்று பெயர் வந்தது என்று இது கருதல்லவா அத நம்ம சைவ நூல்கள் ஏற்றுக்கொள்ளாது ராஜா அண்ணாமலை சிட்டியாருக்கு நான் பத்து ரூபா பணம் கொடுத்தேன் நான் அப்படின்னு ஒருத்தஞ்சோன்னா அண்ணா சொல்ற மாம்பைத்தியக்காரன் ராஜா அண்ணாமலை சிட்டியாருக்கு பத்து ரூபா தேவையா மதுரையிலே கருமுத்து சிட்டியாருன்னு ஒரு பெரிய பணக்காரன் எவ்வளவோ ஆலைகள் அவருக்கு இருக்கு அவர் ஒரு நாள் கார்ல அவசரமா போயிட்டு இருந்தார் போச்சு அவசரமா போய் தீரணும் என்ன பண்றது ஒரு பஸ் வந்தது அதை நிறுத்தி அதை ஏறிட்டார் அவர் கூட இருந்தவங்க அங்கே கார்கிட்டே இருங்கன்னு சொல்லி அவருக்கு பஸ்ல ஏறிட்டார் பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே கண்டிப்பா ஐயா எங்க போறீங்கன்னு கேட்டான் அப்பதான் தன்னுடைய காசு இல்லைன்னு அவருக்கு தெரியும் அவருக்கு காசு அவர் வச்சிருந்து எடுத்து கொடுக்க வேண்டிய பிரமயமே கிடையாது அவன் கூட இருக்கவன் எங்க போறேன்னு கேட்டான் அவருக்கு எங்க போறீங்கன்னு கேட்டான் ஐயோ நான் நான் சொல்லிவிட்டது எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க கருமுற சரி சரி கூடப்படைய வரலாறுல இருக்குன்னா யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்ட அவருக்கு இந்த நாலு ரூபாய் குடுக்கறது பெருசா இல்ல இல்லையா பெரிய கோீச்சுரன் இல்லையா அது மாதிரி பிறவு பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு பெரிய கடவுள் அவரை இந்த அம்பாள் தான் காப்பாத்தினான்னு சொன்னா அதை நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லையா ஆமா எப்படி ஒரு கருத்து அந்த பாட்டில் இருக்கு கருத்தை நாம ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த பாட்டு நல்லா இருக்கு நாம் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி அவனுக்கு திருநீல என்று அவனுக்கு பெயர் திருவாசகத்திற ஒரு பாட்டு திருச்சாடல் என்ற பகுதியில் வருகிறது ஊமை பெண்ணை பேச வைத்தார் என்று அல்லவா வரலாறு ஆமா அந்த ஊமை பெண்ண மாணிக்கவாசுகர் கேட்டார் பரமசி ஒன்னு ஆலகால விஷ விஷத்தை உண்டானே ஏன் அப்படின்னு அந்த ஊமை பெண்ண கேட்கிறார் மாணிக்கவாசுகர் அந்த ஊமை பெண் சொன்னா உண்ணாவல் போஷ்ணுவே போயிருப்பான் பிரம்மாவும் மகாவிஷ்ணுமே போயிடுறான்னு சொல்லும் போது பாக்கி இருக்கிறவரை பத்தி யாரும் என்ன சொல்ல முடியுமா முடியாது அப்படி எந்த பாட்டு அவன் தகுதான் அந்த ஆலகால விஷயத்தை உண்டானே அவனுடைய கெட்டிக்கார்த்தன் என்னடி அப்படின்னு கேட்கிறார் மாணிக்கவாசர் அந்த ஊமை பெண்ண அப்படி இருபது கேள்வி கேட்டார் அவர் அந்த ஊமைப்பெண்ண இருபதுக்கும் பதில் சொன்ன அதுதான் திருச்சாழல் என்ற பெயரோடு திருவாசகத்திலே இருக்கிறது அந்த ஊமை பெண்ணை பேச வைத்த பதிகம் அது இந்த திருச்சாழல் அதை நாம தினந்தோறும் நாம படித்துக் கொண்டிருந்தால் நமக்கு நல்ல வாக்கு சுத்தம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இல்லையா சில பேர் என்ன பண்ண சில பிள்ளைங்களை என்ன பண்ணா ஏதி ஓடுமாம் அப்படிங்க என்ன புரிஞ்சது ஒன்னும் சில பேர் பேசினா நல்லா புரியாது அவன்லாம் இந்த திருச்சாடல படிச்சா தூய தமிழன் அவன் வாயில வரும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் இத நான் தினந்தோறும் படிப்பேன் என்ன மேடையில தேவாரம் பாடினாலே நல்லா கேட்க மாட்டேங்கிறாங்க நான் தெளிவாக பாடுவேன் தெளிவாக பாடினாலே கேட்க மாட்டேங்கிறான் அதுக்காக வேண்டி நான் திறந்தோறும் அதை இன்னும் தெளிவாக பாடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அப்போ எல்லாரும் சொல்றாங்க தரும்புறம் நல்லா தெளிவா பாடுறாரு அப்படின்னு சரி அந்த பேர் வந்தாலே போதும் இல்லவா என்று விட்டு நான் திறம்பா சொல்லிட்டு இருக்கேனா அதில் வருகிறது இந்த பாட்டில் அவன் ஆலகால விஷத்தை சாப்பிடாமல் விட்டு இருப்பானே ஆனால் பிரம்ம விஷ்ணுக்களே போயிருப்பார்கள் இல்லையா ஆமா என்று அந்த உம பெண் சொன்னதாக வரலாறு சொல்லப்படுகிறது பிரம்மா விஷ்ணுவே போயிடுறாங்கன்னு சொன்னா அப்ப நான் நீங்கெல்லாம் என்ன எங்க போவீங்க சொல்ல முடியுமா முடியாது இதுதான் அந்த இலக்கணத்துல வருதே நான் முன்ன சொன்ன இந்த காத்தாயிங்கிற பேருக்கு காரணம் சொன்ன மாதிரி அது எதுலயும் அல்ல ஐயா யாரோ ஒருத்தன் கற்பனை பண்ணியிருக்கான் நல்லா இருக்கு தேவாரத்தில் இந்த திருநீலகண்டத்தை சிறப்பித்து சொல்லுகிறார் திருஞான சம்பந்தம் எப்போ அப்படின்னு கேட்டா திருச்செங்கோடுன்னு ஒண்ணு இருக்கு உங்களுக்கு தெரியுமா திருச்செங்கோடு ஈரோடு கண்ண இடம் சரியா சொல்ல தெரியாது திருச்செங்கோடுக்கு நான் போயிருக்கேன் மலை மேலே இருக்கிறது சுவாமி மலை மேலே வந்து சிவலிங்கம் கிடையாது அர்த்தநாரீத்திர வடிவம் தான் அங்கே இருக்கிறது அர்த்தநாரித்திர வடிவம் தெரியும் ஒரு பாகம் பெண் பாகம் ஒரு பாகம் ஆண் பாகம் அர்த்தநாரீத்திர வடிவம்னு பேரு அந்த ஊருக்கு சாமி தரிசனம் பண்றதுக்கு ஊரு ஊரா போய்தானே பாடி வச்சாங்க சேவாரத்தை இல்லையா அப்ப சாமி நடந்து நடந்து நடந்து நடந்து போனார் சுந்தரம் நடந்து நடந்து போனார் மாணிக்கவாசகாரம் அப்படியே சினியானந்தமாதிரி தான் அவருக்கு பல்லக்கு கொடுத்தாரு அவர் ஏறிட்டு போனார் இல்லையா ஆமா அப்படித்தானே தமிழை வளர்த்தார்கள் தமிழையும் வளர்த்தார்கள் சைவத்தையும் வளர்த்தார்கள் அல்லவா இன்னைக்கு சைவ மக்கள் சைவத்தில் பெரியவர்கள் என்று சொல்கிறவர்கள் தான் சேவாரத்தை கொஞ்சம் மறந்துட்டாங்கன்னு தான் என்னுடைய அபிப்ராயம் இதை நான் சொல்றேன்னு சொல்லி எல்லாரும் தீர்றாங்க சில பேர் நாங்க வளர்ப்பட இல்லையா ஆமா தேவாரத்தை வளர்ப்பதற்கு இவர்கள் எல்லாம் முயற்சி செய்யவில்லை என்றுதான் என்னுடைய அபிப்ராயம் அது எப்படியாவது போடு தரிசனத்துக்கு போன என்னென்ன கோழி முட்டை காய்ச்சல் கோழியை சாப்பிட்டா கா என்னென்ன ஜுரங்கெல்லாம் வருது இப்போ என்னென்னமோ அதுக்கு பேர் சொல்றாங்க அந்த ஜுரம் வந்தா கை கால் முக்கியம் வெட்டி எடுக்கிறது மாதிரி வலிக்குதுன்னு கூட சொல்றாங்க இப்ப கூட இருக்கு முன்னெல்லாம் என்ன டிங்கு ஒரு ஜுரம் வந்தது அப்படி ஒரு ஜரம் வந்து இல்லை இப்படி எல்லாம் வந்தது இப்போ அது ஜாஸ்தியா இருக்கு அப்ப திருஞான சமுதிரம் போன போது பனிக்காலம் இந்த பனிக்காலத்துல எப்போதுமே இந்த ஜோரம் தலைவெளி இதெல்லாம் ஜாஸ்தியா வரும் அது என்ன போல வழ வயசானவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வரும் ஆமாம் நிச்சயமா அப்போ திருஞான வந்து சொன்னாங்களாம் சாமி இந்த நாட்டில் இப்போ ஒரு விஷஜரம் ஒன்று பரவிட்டு இருக்கு மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்து இதற்கு ஏதேன்னு ஒரு நல்ல வழி சொல்லுன்னு சொன்னார் தேவல் சொன்ன அவர் என்ன சொன்னார் இந்த திருநீலகண்ட பதியத்தை சொன்னாராம் இந்த நாட்டுல இந்த விஷ இருக்கு இது போய்விட வேண்டும் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று சாமிக்கு விண்ணப்பம் செய்தார் மக்கள்லாம் நலமே வாழணுங்கிற நோக்கத்தோடு இந்த பதியத்தை பாடினார் அந்த நாட்டுல அந்த விஷ தோறும் போய்விட்டது என்று பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறோம் இப்போ அதுல பதினோரு பாட்டு இருக்கணும் பத்து தான் இருக்கு இல்லையா பத்து தான் இருக்கேன்னு யாரும் கவலைப்படல இருக்கிறதே படிக்க மாட்டேங்கிறான் ஒண்ணு போன ரெண்டு போனாக்கா கவலைப்படல இல்லையா ஆமா அப்படிதான் இருக்கான் இன்னைக்கு சைவம் சைவத்துக்கு தலைவர்களா இருக்கிறவங்களா அப்படி இருக்காங்க ஒரு பாக்கி பேரெல்லாம் கேட்கணுமா என்ன இல்லையா ஆமாம் தலை எப்படியோ அதே மாதிரி உடம்பும் ஆடும் சைவத்தில் போதும் சேவாரத்தை ஆதரிக்கவில்லை தேவாரத்தை போற்றவில்லை தேவாரத்தை ஓதுவார்களை வச்சு கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய திண்டமான எண்ணம் இதை நான் சொல்றேன்னு சைவத்துக்கு தலைவர்களாக இருக்கிறவங்கலாம் என் சீர்றாங்க தருவூரம் சாமினா இப்படி மேடையெல்லாம் பேசுறாராமே நாங்கள் போற்றாமலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னைக்கு நீங்கள் போட்டுங்களையோ அன்னைக்கு நான் சொல்றதை நிறுத்தி விடுவேன் கவலைப்படும் எனக்கு எனக்கு ஊதியம் கொடுத்து என்னை காப்பாற்றவில்லை ஆமா தனியாக இருக்கேன் ஒன்னு ரெண்டு வீட்டுக்கு போயிடுது போனா தமிழ்சை ஒன்று தான் தமிழ்சை சங்கம் ஒண்ணுதான் இது கொஞ்சம் காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் இப்ப கூட டிசம்பர்ல இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்தோ இருபத்தி மூணாம் தேதியிலிருந்தோ தேவார பன்னீர்செய்ய ஆராய்ச்சி மகாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்க எத்தனையோ ஐம்பது வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க வேற யாராவது ஒன்று நடத்துகிறாங்களோ அப்படின்னா அது சொற்பொழிவா தான் இருக்கும் தேவாரத்தை சொற்பொழி வச்சு கேட்கறாங்களே தவிர பாட சொல்லி மிகவும் குறைவாக இருக்கிறது தேவாரம் பாட்டாக வந்ததா சொற்பொழிவா வந்ததா எப்படி வந்தது அது பாடலாத்தான் வந்தது அதை பாடச்சொல்லித்தான் கேட்கணும் பெருந்தவர் பண்ணிக்கொண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் எங்கள் இங்கேயே பாருங்கள் இந்த பண்டிசை மகாநாடுன்னு போடுற இடத்துலலாம் பாருங்க சொற்பொழிவுதான் இருக்கும் தேவாரம் பாடுறது மிகவும் குறைவாக இருக்கும் அதை நான் கண்டிக்கிறேன் அதுக்காக எல்லாரும் என் மேலே நீ சீர்னா சீறிட்டு போய்யா நான் ஒன்றும் கவலைப்படுறேன் நீ கொடுக்குற பைசாவுக்கு நான் ஒன்று ஒன்றும் நிற்கிறேன்ன பைசா எனக்கு கடவுள் கொடுக்குறான் பரமேஸ்வரன் கொடுக்குறான் ஏறி நிறைந்த செல்வன் எனக்கு கொடுக்குறான் அப்படின்னு நான் விட்டுட்டேன் அது போயிட்டு ஆ அவர் என்ன பண்ணினார் இந்த பதினோரு பாட்டும் பாடினார் இப்ப இருக்கிறது பத்து தான் இருக்கு இந்த நாடு பூரா அந்த ஜொர நோய் போய்விட்டது என்று பெரிய புராணம் சொல்லுகிறது இந்த வரலாறு எது சொல்லுகிறது பெரிய புராணம்தான் சொல்லுகிறது அல்லவா ஆமா இப்பவும் அந்த பதிகத்தை நாம படிச்சவன் ஏனால் ஜொர நோய் வராது வந்தாலும் நம்மளை ஒண்ணும் தீமை பண்ணாது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அதன்படி படிக்கிறவர்களும் உண்டு இல்லையா ஆம் நான் இந்த பதியத்தை மூணு தடவையாவது சொல்லுவேன் இன்றைக்கி ஒரு தடவை தான் சொல்லியிருக்கேன் ஏன் நாங்கள் தெரியணும் என்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை பிடிக்கணும் பூஜை பண்ணணும் சாப்பிடணும் பஸ்ஸில் ஏறணும் அது இன்றைக்கி நான் வந்தால் பஸ்ஸில் தகராது சண்டை ஒன்றும் அந்த சண்டையிலேருந்து தப்பிச்சுக்கிட்டு நாங்கள் வந்தால் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிட்டு விட்டு இறங்கி அப்புறம் மேலே ஒரு வேற ஒரு பஸ்ஸு பிடிச்சி அங்கே வந்தாகணும் நேரத்தோடும் அல்லவா ஆமாம் அதனால் ஒரு தடவை தான் சொல்லியிருக்கேன் இதை நான் திறந்தோறும் பூஜை பண்ணிவிட்டு திறந்தோறும் புத்தகத்தை பார்த்தும் படிப்பேன் சுருதி போட்டியை போட்டு பாடுவேன் நீ தவறவே மாட்டேனா இப்ப திருஞான சமுதர் தேவாரம்னா முப்பத்தாறு தடவையோ முப்பத்தேழு தடவையோ சுற்றி சுற்றி படிச்சிருக்கேன் கேள்வி வச்சிருக்கேன் திருநாவுக்கர் தேவாரம்னா முப்பது தடவையும் நாற்பது தடவையோ படிச்சிருக்கேன் சுற்றி சுற்றி படிச்சிருக்கேன் அவ்வளவுதான் படித்து பார்த்துனா உருகுனேனா அந்த அருள் எனக்கு கிடைச்சது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது இல்லையா ஆமா அப்படி ஒரு நாள் நான் பூசை பண்ணிவிட்டு இந்த பதியத்தை இந்த சுருதி போட்டின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அதை போட்டு பாடுவேன் தம்பூராவையும் போட்டு பாடுவேன் இந்த தம்பூர்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை விற்கும் ஒரு நாள் அதை பாடி முடித்தேன் ஒரு அறுபது வயசு இருக்கும் அப்போ எனக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஒரு அறுபது வயசு இருக்கும் ஒரு பெரியவர் அங்கேருந்து வந்து என் காரில் விழுந்தார் புழுதுட்டு அழுதார் ஒரு அழுகை முடியட்டம்னு விட்டுட்டார் அழுகையை முடிச்சுட்டு உட்கார்ந்தார் ஐயா எங்கே இருந்து வர்றீங்கன்னு கேட்டேன் திருச்செங்கோட்டில் இருந்து வரேன் இந்த பதிகம் வந்தது திருச்செங்கோட்டில் வந்தவர் திருச்செங்கோடுன்னு சொல்கிறார் நல்லா கவனிக்கணும் இல்லையா ஆமாம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னார் சொல்லுவேன்னு தெம்பது வயசு ஆயிட்ட பாரச நோய் வரும் குடும்ப நோய் சொல்லுவாங்க சில பேருக்கு வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு நோய் இருந்தது பிள்ளைக்கும் வரும் பேரனுக்கும் வரும் நாலு பிள்ளை இருந்தா ரெண்டு பிள்ளைக்காவது அந்த நோய் வரும் ரெண்டு பிள்ளைக்கு இல்லாம இருக்கலாம் உண்டு அது உங்களுக்கு தெரியும் ஆமா அப்படி எங்க பரம்பரையில ஐம்பது வயசான பார்த்த நோய் வரும் பார்த்த நோய் வந்துன்னா ஒரு கையும் ஒரு காலும் இழுத்துரும் ஏழு நாள் இருப்பான் இறந்து அல்லது ஏழு வாரம் இருப்பான் இறந்து விடுவான் பேர் ஏழு மாதம் இருப்பான் இறந்து விடுவான் திருவண்காடு சுப்பிரமணிய ஒரு பெரிய நாதசுரக்காரர் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முந்தி சக்கரவர்த்தியா அந்த நாட்டுல நாகிட்டு இருந்தவர் பார்சனி வந்துடுச்சு முப்பது வருஷம் பார்சன கிடந்து இப்பதான் சமீபத்துல ஒரு வருஷம் வருஷம் செத்துவிட்டார் இறந்து மூணு வருஷம் ஆச்சு ரொம்ப நாள் அவர் சீக்கல்ல கிடந்தாரு இப்ப சமீபத்துல நமக்கு தெரிஞ்சிருந்தவர் கிருஷ்ணன் ஒரு நான் எனக்காரு ஒரு கிருஷ்ணன் நாமகிரி பேட்ட அவருக்கு பரிசு நோய் தானே வந்துடுது ஒரு கை இல்லைன்னா பேட்டி எடுக்க முடியுமா சாப்பிட முடியுமா இந்த கை வந்து கொடிய நோய் அது ஆமா இந்த நோய் வரும் நான் தெனந்தோறு மலையில் இருக்கிற சாமியை கும்பிடுவேன் எங்க அண்ணனுக்கு அந்த மாதிரி பரிசு நோய் வந்துடுது அடுத்த பீரியடு எனக்கு தான் வந்தாவணும் நான் என்ன பண்ணுவேன் தினந்தோறும் மலையில ஏறி சாமிகிட்ட போய் ஐயா இந்த சாமி இந்த நோய் எனக்கு வர வேண்டாம் அவனு வேண்டிகிட்டே வந்தார் வேண்டி இருந்தார் அழுதுகிட்டு வந்தார் ஒரு நாள் மலையில சாமிக்கு முன்னிட்டு கீழே இறங்கி வந்தார் இந்த பிச்சைக்கார கூட்டம் உட்காந்துருக்கு இல்லையா காசுக்காக அதுல ஒரு சாமியார் இங்கே வாயியா அப்படின்னு என கூப்பிட்டார் கிட்ட போனேன் நீ சாமிகிட்ட என்னமோ கேட்டீங்கல்ல இந்த நோய் வரக்கூடாதுன்னு பாரிசு நோய் வரக்கூடாதுன்னு கேட்டியா அப்படின்னாரு சாமியிட கேட்டது சாமியாருக்கு எப்படி தெரிஞ்சது இல்லையா ஆமாம் ஆமான்னு அந்த நோய் உனக்கு வராது உன் வீட்டில் தேவாரம் இருக்காப்புன்னு கேட்டார் அந்த சாமியார் இவன இல்லைன்ட்டான் இப்போதான் சில பேர் தேவார பசுமெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி யாரும் ஒட்டினையும் இருக்காது இருந்தாலும் படிக்க மாட்டாங்க அது சாமியார் பாட்டு அதனால அது படிக்க மாட்டாங்க இல்லையா இப்ப சத்தம் போட்டே இப்ப இருக்கிறவங்க படிக்கிறது இல்லையே கேட்கறது இல்லையே ஓதுவார் பாட விட மாட்டேங்கிறாங்க ஓதுவார் பாடன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க சில சைவ சமய ஸ்தாபனங்கள்ல ஓதுவார்களே கிடையாது சில கோயில்கள்ல ஓதுவாரே கிடையாது அட வரும்படி இல்லாத கோயில்ல இல்லைன்னா ஒட்டு ஒழுங்கு போயிடலாம் இப்போ மாங்காடுக்கு என்ன கேடுங்க கோடிக்கண்கள் அந்த கோயில்ல ஓதுவார் கிடையாது ஆமா இந்த மாதிரி ஓதுவார்கள் எங்கெங்க இல்லைன்னு கேளுங்க நான் கணக்கு சொல்றேன் காரணம் என்ன அந்த கோயில்ல இருக்கிற நிர்வாகத்தர்கள் தேவாரத்துல அவங்களுக்கு பிரியம் இல்லை என்று அர்த்தம் சென்னையிலேயே ஒரு பெரிய கோயில் சைனா பஜார்ல இருக்கிற பெரிய கடைகள்னா அவங்களுக்கு தான் சொல்றாங்க அங்க இருக்கிற சிவன் கோவில் ஒவ்வொரு கிடையாது இல்லையா ஆமா காரணம் என்ன சைவர்கள் தேவாரத்தில் பிரியம் இல்லாதவர்கள் அவ்வளவுதான் சுட்டுடுவோம் நாம கடவுள் என்னைக்கு அவருக்கு அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்குறாங்கன்னா அன்னைக்கு பார்த்துக்கும் தேவா இருக்கேன்னு சொன்னான் கடையில் இருக்கும் போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தா இந்த பதியத்தை எடுத்து கொடுத்து இந்த பதியத்தை நாளையில இருந்து சாமிகிட்ட போய் நின்றுகிட்டு நாற்பது தடவை படி ஒரு நாளைக்கு ஒரு நோய் வராது அப்படின்னு சாமியார் சொன்னா நாற்பது தடவை கந்த சக்தி கவசம் ஒண்ணு பாருங்க அதை எத்தனை தடவை படிக்க சொல்லிருக்காங்க முப்பது தடவையும் படியை சொல்லிருக்காங்க இல்லையா யாருக்காக தெரியுமா ஆமா அந்த மாதிரி நின்றுகிட்டு படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த சாமியார் இப்ப பிச்சை கேட்க வர்றவன் நம்ம வீட்டு தண்ணியில வந்து உட்கார்ந்துகிட்டா கேப்பான் நின்றுகிட்டு தான் கேட்பான் அந்த மாதிரி நின்றுகிட்டு கேட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்ப அறுபது வயசாக போது அந்த நோய் எனக்கு ஐம்பது வயசுல வர வேண்டியது வரல அந்த பதிகத்தை தான் நீங்கள் இப்போ பாடி முடிச்சிங்க அப்படின்னு அவர் சொன்னார் எப்படி இந்த வரலாறு நமக்கு கிடைக்குமா இல்லையா அப்படி ஒரு அற்புதமான திருப்பதிகம் இது இதை படித்துக்கிட்டு இருந்தா பார்த்தவாயு போன்ற நோய்கள் நமக்கு வராது வந்தாலும் ஓரளவுக்கு இருந்துட்டு அந்த போய்விடும் இப்போ எனக்கு கூட உடம்பு சரியில்லை அதுக்காக அந்த பதியம் படிக்க தவறதில்லை படுத்துக்கிட்டா வாங்க என்னைக்கு சரியாகுதாகட்டும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஆமாம் பேர் ஊசி போடுறோம் ரெண்டு ஊசி போட்டால் சரியாக போய்டுமா நாலு ஊசி போட்டால் சரியாக போய்டுமா சில வேளையில் ஆறு ஊசி போட்டால் சரியாக போடும்மா சில வேளையில் பத்து ஊசி போட்டால் சரியா போகுமா இந்த ஒருத்தர் இருக்காரு மூணு மாசமாக மூணு வருஷமாக கால் சரியில்லாமல் இருக்கார் எவ்வளவோ ஊசி எவ்வளவோ மருந்து இப்போ எனக்கு கூட பத்து மாசமா உடம்பு சரியில்லை எவ்வளவோ மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் என்றைக்கோ ஒரு நாளைக்கு சரியாக போயிடும் நான் பாடிக்கிட்டே இருப்பேன்மா அது சரியாக இல்லையா அற்புதமான திருப்பதியம் தீவினை பாட்டு பாடிட்ட ரெண்டு ஒரு பாட்டு பாடினா போகும் இல்லையா உங்களுக்கு தெரியும் தேவார புசத்தை வாங்கி திறந்தோறும் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ படிச்சு வைங்க தீவினை வராது வந்தாலும் போய் இல்லவா மற்ற எவையும் எல்லாம் கொண்டமையாண்டி உடைய பெறா திருநீலகண்டம் மூணாவது பாட்டு பில்லுலகின்ற விச்சாதரும் வேதியரும் புண்ணியரும் நிருபோகம் தோழப்படும் புண்ணியரே கண்ணிமையாதன மூன்றுடைய உங்கடனடைந்தோம் தீவினை திருட பெறா முயற்சி பண்ணுங்க நன்மை கிடைக்கும் என்பதை நான் யாழ்மையோடு விண்ணப்பம் செய்துகிறேன் படிக்கிறதும் படிக்காமல் இருக்கிறதும் நன்மை பெறுவதும் பெறாமல் இருப்பதும் உங்கள்கிட்ட இருக்கு என்று சொல்லிவிட்டு வேற ஒரு பதிக நான் உங்களுக்கு நினைவுட்டுறேன் மூணு மாசமா நான் திருஞான சம்பந்தரை பத்தியே சொல்லிட்டு இருக்கேன்ல நம்ம சைவத்தை காப்பாற்ற ஏழாவது நூற்றுல திருஞான சம்பந்தர் வரலன்னா இந்த சைவ சமயம் இருந்திருக்காது இன்னும் ஒரு தடவை அவர் வரணும்னு நான் நினைக்கிறேன் இப்ப சைவன் பூரா சமணனா மாறிட்டான் சைவத்தின அவனுக்கு போர்மான அளவுக்கு பற்றும் உண்மையும் இல்லை என்பது என்னுடைய எண்ணம் இல்லையா அது வர்ற வரை மாவது இந்த திருஞான மறுபடியும் ஒரு தடவை வந்தா தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் போட்டோம் அடுத்தபடி இன்னொரு பதியம் நாம் சொல்லி பார்ப்போம் திருஞான திருவீழிமிடலைன்னு ஒரு ஊருக்கு போனார் அப்ப மிகவும் பஞ்சமான காலம் நாடு சுதந்திரம் பெறாததற்கு முந்தி யார்ட்ட இருந்தது நாடு இந்தியா பூரா லண்டன் வெள்ளக்காரன் பெற்றுக் கொடுத்தவர் யார் மகாத்மா காந்தி இத மறந்து இருந்தாங்க நல்ல வேலை பூரா அவருடைய தலையை போடுற அனுப்பிச்சாங்க அதுக்கு முந்தி ஐந்தாம் சார் சக்கரவர்த்தியினுடைய படம் இருக்கும் நாடு சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்த அசோக சக்கரம் போட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா என்னமோ ஒரு நினைப்பு வந்து அது யாருக்கு வந்ததுன்னு தெரியல ஜவஹர்லால் நேருக்கு வந்ததோ படேலுக்கு வந்ததோ யாருக்கும் என்ன பண்ணாங்க இந்த அசோக சக்கரத்தை எடுத்து மகாத்மா காந்தியினுடைய படத்தை போட்டாங்க கொஞ்சோண்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா நோட்டுகள் அவருடைய படம் வந்திருக்கு எனக்கு மிகவும் சந்தோஷம் நான் கட்சிக்காரன் இல்லை எந்த கட்சியும் சேராதவன் நான் இல்லவா அப்படி போடு சுதந்திரம் பெறாத போது ஜெர்மன் வார் நடந்தது தோத்துக்கே கஷ்டம் எல்லாம் பனங்கிழங்க கூட தின்னான் பனங்கிழங்க தின்னா இல்லையா ஆமா நாடு அவ்வளவு கஷ்டப்பட்டு போச்சு துணி கிடைக்கல கட்டிக்கிறதுக்கு ஆமா அவ்வளவு கஷ்டப்பட்டு நாடு சுதந்திரத்துக்கு அப்புறமா தான் கொஞ்சம் இந்திய கவர்மெண்ட் மனிதர்களை திரும்பி பார்த்தாங்க நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வேண்டியவன் இல்லை எந்த கட்சியை சேர்ந்தவனும் அல்ல உண்மையை சொல்றேன் அந்த மாதிரி அப்ப சென் சொந்த காலத்துல ஒரு கஷ்ட நேரம் நான் வந்திருக்கு அப்ப சொன்னாங்க ஜனங்கள்லாம் சாமி சாமி ஜனங்கள்லாம் உன்ன உணவுக்கு கூட மிகவும் கஷ்டப்படுறாங்க சாமியிட்ட சொல்லி ஏதேன்னு ஜனங்களுக்கு நன்மையத்தை கேட்டிருக்கான் சிவரு என்ன பண்ணாரு சாமியிட்ட போய் கேட்டார் சாமி என்ன சொல்லிட்டார் அப்ப திருஞான சம்பந்தா போயிருந்தது அப்புறம் தான் மாணிக்க வாசகர் வந்தார் ஒரு ஆராய்ச்சி கரெக்டான ஆராய்ச்சி ஒண்ணு அதுக்கு சில பேர் இல்ல மூணு பேருக்கு முன்னே சொன்னாங்க மூவருக்கும் பின்னாலதான் மாணிக்க வாசகர் அப்படின்னு முடிவு பண்ணி வெளியிட்டு இருக்காங்க இருட்ட கூட இருக்கு போயிட்டு போகுது அப்போ திருநானசம்பந்த திருநாவுகரசரும் சேர்ந்தாவில் அங்கே போயிருக்காங்க கனவுல வந்து சொன்னான ஆண்டவன் பரமசிவன் நாளைக்கு காலையில் இந்த கோயிலில் பலிபீடம்னு ஒன்று இருக்கு பாருங்க அது ஒரு எட்டு இடத்துல இன்னுமோ இருக்கும் எட்டு இடத்துலயே பத்து இடத்துலயே இருக்கும் அதுல கிழக்கை இருக்கிற பலிபீடத்துல ஒரு பவுன் காசு வைப்போம் அதை திருநாசம் எடுத்துக்க வேண்டியது மேற்கு பக்கத்தில் இருக்கிற பலிபீடத்துல ஒரு தங்க காசு வைப்போம் அதை திருநாவுக்கரசர் எடுத்துக்க வேண்டியது இவங்க ரெண்டு பேரும் இதை எடுத்து இதை விற்று இதில் வர்ற காசுல வர்ற அரிசி பருப்பெல்லாம் வாங்கி ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கணவன் சொல்லிவிட்டான் கோயிலுக்கு போனாங்க ரெண்டு பேரும் கிழக்கு பலிபீடத்துல பார்த்தா மேல ஒரு தங்க காசு இருக்கு யார் எடுத்துக்கிறது சின்ன சமூகத்தில் எடுக்க வேண்டியதுன்னு ஆண்டவனே சொல்லிவிட்டான் அவர் எடுத்துக்கிட்டார் மேற்கு பலிபீடத்துல போய் பார்த்தாங்க ஒரு காசு இருந்தது அந்த திருநாவு ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு சாமி கொண்டு மடத்துக்கு போய் அந்த காசு காசுக்கு வித்துபிட்டு தானே பவுனுக்கு நேரம் நமக்கு இது கிடைக்காது இல்லையா அதை வித்துபிட்டு அந்த காசுல தானே பொருள் வாங்கி ஆகணும் திருஞான சம்பந்தர் அவர் போனார் இவரும் திருநாவுக்கு போயிட்டார் திருநாவுக்கரசர் மடத்துல சரியா மத் மத்தியானம் மணிக்கு டமாரம் அடிச்சான் ஏழைகளுக்கு சோறு போடவனே வந்து எல்லாரும் சாப்பிடும் சிவனடியார்கிட்ட வந்து சாப்பிடுங்க பெரிய புராணம் அப்படியே சொல்லுகிறது அண்டபுராணும் தொண்டர் மக்கு இல்லை இல்லை சோர் போட்டு வறுமை தொடைத்திட்டாருன்னு ஒரு பாட்டு வரும் சரியா பன்னிரெண்டு மணிக்கு போட்டிருக்காங்க திருநாவுக்கரசர் மடத்தில் பன்னிரெண்டு மணிக்கு சிவனடியார்கள் அத்தனை பேருக்கும் சோறு போட்டிருக்காங்க திருஞான சம்பந்தர் மடத்தில் சாப்பாடு போடுறதுக்கு லேட் ஆகுது சின்னஞான சுமந்தர் கேட்டாராம் கேட்டால் அப்பர் சாமி மடத்தில் மெல்லையே பறையை அடிச்சிட்டாங்களே அவங்க சா சாப்பாடு போட்டாங்கள செம்மையாண்டா மடத்தில் போடல அப்படின்னு கேட்டுருக்காரு சாமி சாமி நீங்கள் எடுத்துக்கிட்டு வர்ற காசு கொஞ்சோண்டு வா வட்டம் கொடுத்து வாங்குகிற ஆப்பிள் இருக்குது தூய காசாக அது இல்லை அப்பர் கிடைக்கிறது தூய காசாக இருக்கிறது உடனே சாமான் வாங்கிட்டு வந்துடுறாங்க நம்மளுது அப்படி இல்லை இதை வட்டம் கொடுத்து அப்புறமா வாங்கி அப்புறமா காசாக்கி அப்புறமா போய் சாமான் வாங்க வேண்டியிருக்கு அப்படியா சாமியா கொடுக்கறாரு ஒரு பதியம் பாடி சரி பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு நேரா கோயிலுக்கு போய் ஒரு பதியம் வாசி தீரவே காசு நல்கு வீர் ஒரு பதியம் வட்டம் கொடுத்து வாங்காமல் நல்ல காசாக எனக்கு கொடுன்னு அதுக்கு அர்த்தம் இல்லையா இப்ப அந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடிக்காட்டு வாசி தீரவே காசு மிகவும் நுணுக்கமா ஆராயி பண்ணி ஆண்ட பாடல்களுக்கு இந்த தெரிஞ்சவரையும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் திருவிழாடை புராணத்தை இதெல்லாம் கூட பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அப்படி கிடைச்சிருந்தா அப்படி யாராவது வெளியிட்டுருப்பாங்களே இந்த பதியம் இப்போ பாடினது இந்த பதியம் இப்படி பாடினது அப்படி தேவாரத்துக்கு வந்துடுற மாதிரி திருவாரூகத்துக்கு வல்லிய இல்லையா கிடைச்சிருந்தா வந்திருக்குமே இல்லவா ஆமாம் ஆனால் மூவர் தேவாரத்துக்கு பூரா வந்துருக்கு இல்லைவா ஆமாம் வரலாற்றோடு வந்துருக்கு அப்புறம் அன்னையிலேருந்து நேரத்தோடு சாப்பாடு போட்டாங்க அப்போ ஏழைகளுடைய பசியை நீக்குவதற்காக திருஞானசமந்தரும் திருநாவுக்கரசரும் இப்படி செய்திருக்கிறார்கள் அல்லவா என்பதை நாம் எண்ணிக்கொள்ள இது கடவுள் தொண்டு என்று சொல்லுவதா மக்கள் தொண்டு என்று சொல்லுவதா சிவனடியார்கள் சிவனடியார்கள் செய்தது சிவனைச் சேரும் என்று நாம விட்டுவிடுவோம் ஆக இந்த பதியத்தை படித்தால் நமக்கு காசு கிடைக்கும்னு சொல்கிறாங்க என்ன பொறுத்தளவில் நான் ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கல இல்லையா போதுவாரன்னு ஒருத்தர் இருந்தா இங்கேயாவது கோயிலில் இருக்கணும் அல்லது மடங்களில் இருக்கணும் அல்ல பெரிய பணக்கார ஊட்டங்களில் இருக்கணும் பாடணும் அவங்க கொடுக்குற பணத்தை வச்சுக்கிட்டு நான் தா பண்ணணும் இல்லையா ஆமாம் இப்போ நான் யார்கிட்டையும் வேலை செய்யலை நான் என்ன பண்ண முடியும் இந்த பதியத்தை பாடினா காசு கிடைக்குன்னு சொல்கிறாங்க நான் பாடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கு அவ்வளான் சொல்லு ஒன்று இன்னொரு சொல் இது எனக்கு தெரியும் யாரோ கொடுக்குறாங்க ஆமா இந்த இப்போ கூட சாமி கோயிலில் போய் பாரு நூறு ரூபா கொடுத்தாரு ஒருத்தர் ஐம்பது ரூபா கொடுத்தாரு ஒருத்தர் பத்து ரூபா கொடுத்தாரு அப்படி கொடுத்துட்டே இருக்கிறாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அறுபத்தி எட்டுல விட்டு நான் வேலையில் இல்லாமல் விளையிட்டேன் வெப்பாது கும்பிட்டா போவேன் இல்லைன்னா நாங்கள் மெட்ரோ குண்டத்தூல்லையே இருப்பேன் யாரோ கொடுக்குறோம் சாப்பிட்ருக்கேன் அவ்வளோதான் இல்லையா அறுபத்தெட்டு எங்கே இருக்கு ரெண்டாயிரத்து ஆறு எங்கே இருக்குது அல்லவா ஆமாம் நான் யாரையும் போய் எனக்கு ஒரு நூறுரூவா கொடுத்துட்டு போ ஆயிரரூபா கொடுத்துப்போன்னு நான் கேட்கறது இல்லை யாராவது கொடுத்தா வாங்கிக்குவேன் இல்லையா இப்படி என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது சரி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாவை பூசை பண்ணுகிற பட்டாச்சாரியார் ஒருத்தர் அவர் ஸ்ரீரங்கன் கோயிலில் ஒரு யானைப்பாகர் நன்றாக சைவ சமய நூல்கள்லாம் படித்தவர் பட்டபட்டையை நல்லா குழச்சி போட்டுக்கிட்டு அந்த யானையை ஓடிக்கிட்டு கோயிலுக்கு போவார் ஸ்ரீரங்கன் கோயில் வந்து பெருமாள் கோயில் அங்கே இந்த யானைப்பாகன் பட்டப்பட்டையே குழச்சி போட்டுக்கிட்டு வர்றான்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்க சில பேர் கவர்மெண்ட்டு கூட ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க எங்கள்கிட்ட இருக்க யானைக்காரன் பெருமாள் கோயில் யானைக்காரன் யானைக்கு நாம போடுறான் தான் போட்டுக்கிறதில்ல தான் நல்ல பட்டபட்டியா குழைச்சி போட்டுக்கிட்டு இப்படி பட்டபட்டியாக குழச்சி போட்டுக்கிட்டு வர்றான் அப்படி ரிப்போர்ட் பண்ணாங்க அவன பண்ணிட்டான் யோ யானை தான் உங்களுக்கு அவன் வந்து அவனை நீங்கள் விலைக்கு வாங்கலை அவன் சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறான் அவன் விபூதி விட்டு வந்தா கும்பிடு குங்கும வச்சா உனக்கு என்னையா யானையை ஒழுங்காக ஓடிட்டு வரான்ல யானையே ஒழுங்கா ஓடிட்டு வரான்ல யானைக்கு நாமம் போட்டுருக்கான்ல அதுக்கு விபூதி போடலையே அதை பத்தி நீ கேட்கறதுக்கு ஆள் இல்ல போயா வேலை அவன் சரியா செய்தா தரதான் போயான்டான் நின்று போச்சு இல்லையா ஸ்ரீரங்கம் கோயில் பூசை பண்ற ஒரு ஐயங்கர் பட்டாச்சாரியார் சொல்றாங்க இல்லையா அவருக்கு ரொம்ப நாடா சொந்த ஊடு கிடையாது அந்த இந்த யானைப்பாகனை கேட்டிருக்காரு என்னப்பா ஆ ரெங்கனா சாமியை நான் தங்க பூச்சிக்கொண்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சொந்த வீடு இல்லை என்ன பண்றது இந்த வாடகை கொடுத்து என்னால் இது பண்ண முடியல ஒருத்தன் காலி பண்ணுறாங்கண்ணா அடுத்த வீட்டுக்கு போனால் அவன் காலி பண்ணுங்கிறான் அப்புறம் எப்படி ஸ்ரீரங்கம் பூரா நான் வந்துட்டேன் எனக்கு சொந்த வீடு இல்லை என்ன பண்ணறான்னு அந்த யானைப்பாகன்னு சொன்னாரு கிருஞான சம்பந்த தேவாரம் வாங்கி அதில் வாசி தீர வேணும்னு ஒரு தேவாரம் இருக்கு அதை படி ஒரு நிறைய காசுபுறம் நீ சொந்த வீடு வாங்கிடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இவன் என்ன பண்ணா ஐங்கா இருந்தியா தேவாரம் படிப்பானே படிக்க மாட்டான் திவ்யாபுரம் வந்தால் படிப்பான் இல்லையா இவர் சொல்றாரு வீடு கிடைக்கும் சொல்றாருன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு படித்தார் இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலை சுற்றி இருக்கிற வீதியில் மூணு வீடு இருக்கு அப்போ இது உண்மையான நீங்க எப்போ ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அந்த யானை பாதனை போய் கேளுங்க நான் திருச்சிக்கு போனேன்னா ஸ்ரீரங்கம் போவேன் அவர்கிட்ட தங்கி இருப்பேன் அவர் போடுற சாப்பாட்டுல சாப்பிட்டு இருப்பேன் என்ன ஆமா அந்த மாதிரி அந்த தேவாரத்தை படித்தால் திரியான என்ன நமக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நான் பிறந்தோறும் பாடுறேன் அந்த பதியத்தை யாராவது கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நான் கொடுக்கறத வேணாம் சொல்ல முடியாது இல்லையா எனக்கு அதுதான பழைப்பு அந்த பதியம் பூரா சொல்றேன் இப்ப இந்த பதியத்தை பூரா உங்களுக்காக சொல்லி போசி தீரவே ரெண்டு பாட்டு தான் சொன்ன ஒன்பது பாட்டு இருக்கு சொல்ற செய்யே நீர் உயுமே நிருபுதி நீர் ஏறதேறி நீர் கூறுமிடரையீர் வேறு மருளுமே காமன் மேர் மக்கண்டீர் ாமலையீர்மம் நல்குமே மணிகோள் தடையினீர் மணிகோள் மிடறினீர் அணிகோள் மிடலையீர் மணிகோள் தருளுமே பங்கை பங்கினீர் துங்க முடலையீர் கங்கை முடியினீர் தங்கை தவிரினே ார் அறிவதறிகார் கா மாநகர் வாடி சம்பந்தம் வீழி மேல் தாழும் மொழிகளே பதினோரு பாட்டு சொல்லிட்டேன் குரல் பேர் தேவார்த்தியே அது இருக்கிறதுல திருவி குரல் குரல்ொள் சாரி அந்த வரைக்கும் போறமா இருக்கும் காசும் கிடைக்கும் ஆண்டவனுடைய அருணும் கிடைக்கும் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன் இந்த மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே அப்படித்தான் இருக்கிறது அவ்வளவுதான் யாரோ கொடுத்துக்கிட்டு இருக்கா நான் யார்ட்டையும் அடிமை என்று வேலை பார்க்காமல் தினந்தோறும் கோயில்ல போய் இதை சொல்லிவிடுறேன் எப்படியா உங்களுக்கு அந்த திருப்பதிகத்தை நான் நினைவூட்டியதாக எண்ணிக்கொள்ளேன் அடுத்த மாதம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாள் இங்கே பன்னாராய்ச்சி கூட்டம்னு ஒன்று நடத்துகிறாங்க வருஷம் நடக்கும் இருபது ஐம்பதாவது வருஷம் இருக்கு இல்லையா ஆமாம் காலையில பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரலையும் பண்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பேசுவாங்க பாடி காட்டுவாங்க அது நடைபெறும் காலையில ஏழரை மணி அல்லது எட்டு மணி அதுல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் யாராவது ஒரு தேவாரம் ஒரு ஓதுவார் தேவாரம் அதே மாதிரி சாயிரட்ட மூணு மணில இருந்து நாலு மணி வரலையும் நாலுல இருந்து அஞ்சு மணி வரலையும் ரெண்டு ஓதுவார் பாடுவாங்க இது நாளைக்கு நடக்கும் ஐம்பது வருஷமா அப்படி நடக்குது இந்த வருஷமும் நடக்க போகுது நீங்கள்லாம் வந்து அதை கேளுங்கள் காலையிலையும் வாங்க தேவாரத்தை பத்தி இப்படி நல்லா ஆராய்ச்சி பண்ணி கட்டுரை எல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா நான் நாலு நாளுக்கு வருவேன் ஆ ஆமாம் அதுக்கு நீங்கள் எல்லாம் வாங்க இந்த பத்து மணிக்கு ஆராய்ச்சி கூட்டம் நடைபெறும் எட்டு மணிலேருந்து ஓ ஓதுவார்கள் பாடுவாங்க இங்கே ஆட்ல இருந்தா ஹெட்லேருந்து அது அறிக்கையெல்லாம் வரும் அந்த நிகழ்ச்சி நிறல்லாம் வரும் அது கேட்டு வாங்கிங்க இப்போ நாம் வந்து இங்கே ஆங்கில மாதம் ரெண்டாவது வாரத்தில் இதை அல்லவா தமிழ்ச சங்கத்துக்கு ஜனவரி மாதம் ரெண்டாவது வாரம் அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுகிறது இரண்டாவது வாரம் நம்ம வழக்கமாக நான் செய்கிற இந்த நிகழ்ச்சி இல்லை ஆனதுனால ஏழாம் தேதி முதல் வாரம் இல்லையா ஜனவரி மாதம் முதல் வாரம் அதாவது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு காலையில் பத்தரை மணிக்கு என்னுடைய நிகழ்ச்சி இங்கே நடைபெறும் ரெண்டாவது வாரத்தில் இல்லை முதல் வாரத்திலேயே இது நடந்துவிடும் என்பதை உங்களுக்கு நினைவுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறேன் மறுபடியும் சொல்கிறேன் ஜனவரி மாதம் ரெண்டாவது வாரம் இங்கே என்னுடைய நிகழ்ச்சி இல்லை முதல் வாரத்திலேயே நடந்துவிடும் என்பதை உங்களுக்கு நான் நினைவு அதே மாதிரி பிப்ரவரி மாதத்தில் வழக்கம் போல ரெண்டாவது வாரத்தில் நடைபெறும் அதில் மாறுதல் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அதாவது நாலு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த மாதத்துலேயும் ரெண்டாவது வாரம் எனக்கு கிடைக்கல இங்கே தேவார நிகழ்ச்சி ஒன்று நடைபெறப் போகிறதுன்னு நான் நினைக்கிறேன் தேவாரம் படுறாருலேயே ஒருத்தர் சுவாமி தண்டபானின் அவர் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒரு பத்து நாடகி நடத்த போறார் அது அந்த இரண்டாவது வாரத்துல வருகிறது அது எப்படி நடத்துறாருன்னு எனக்கு தெரியல ஆக என்னது அந்த மார்ச் மாசத்துல ரெண்டாவது வாரத்துல இல்ல முதல் வாரத்துல தான் எனக்கு நான் செய்ய போறேன் அப்படின்னு உங்களுக்கு நினைவு மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் என்னுடைய நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் முதல் வாரத்திலேயே நடந்துவிடும் இரண்டாவது வாரத்திலே இல்லை இரண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இரண்டாவது மாதம் ரெண்டாவது மா நடைபரும் மூணாவது மாதம் மார்ச் மாதத்துல முதல் வாரமே நடந்துவிடும் சொல்றது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இல்லையா ஆமாம் என்று உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க இருபத்தி மூணுல இருந்து தான் இந்த பன்னாராய்ச்சி கூட்டம் நடைபெறு இருபத்தி மூணா இருபத்தி நினைக்கிறேன் இருபத்தி ஆரம்பம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இது இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து நடைபெறும் நீங்கள் அதுக்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு திருப்பதியும் உங்களுக்கு நினைவு நினைவுட்றேன் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை நினைவுட்டுறேன்னு தான் நான் சொல்லுவேன் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அரசர்கள் சித்தரசர்கள் நிறைய இருந்தார்கள் பேரரசர்கள் சொன்னா சேரன் சோழன் பாண்டியன் அது எல்லாம் பாண்டியன் சோழன் பாண்டியன் சேரன் சொல்லி இருக்கணும் சேர சோழ பாண்டியன் தான் சொல்றாங்களே தவிர சோழன் பாண்டியன் சேரன் சொல்லல சேரனைத்தான் முதல்ல சொல்லுகிறாங்க சேரன் சோழன் பாண்டியன் ஆக எப்படியோ இவர்கள் முப்பெரும் மன்னர்கள் நமது நாட்டை ஆண்டவர்கள் இல்லையா இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எடுத்து வளர்த்தவர் திருமுனைப்பாடி நாடு அவர் பேர் என்ன நரசிங்க முனையர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எடுத்து வளர்த்தவர் நரசிங்க முனையர் சித்தரசன் இல்லையா சித்தரசன் அவர் ஆமா பாண்டியன் பேரரசன் சோழன் பாண்டியன் பேரரசன் சேரன் பாண்டியன் பேரரசன் இதுல பேரரசன்னு சொல்லப்படுகிற பாண்டியன் விதிவசத்தால சமண மதத்துக்கு போயிட்டான் சேரனும் சோழனும் தப்பு பண்ணலை பாண்டியன் மாத்தனா அப்படியே தப்பு பண்ணிவிட்டான் என்னமோ விதிவசம் சொல்ல முடியாது இல்லையா இப்ப கூட சில பேர் கிறிஸ்டியனா மாறிடுறாங்க சில பேர் கிறிஸ்டியன் கூட ஹிந்துவா மாறுறதையும் நம்ம பார்க்கறேன் இல்லையா அது குறைச்சல் ஆனால் தமிழன்கள் கிறிஸ்டீனா பொறுத்த மிகுதியாக இருக்குது கிறிஸ்டின்கள்தான் தமிழனாக மாறுறத மிகவும் குறைச்சலாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது எப்படியோ போட்டோம் அது இப்போ அது நமக்கு ஆராய்ச்சிக்கு உரியது அல்ல இந்த பாண்டியன் தமிழ மதத்தில் போய் சேர்ந்துட்டோம் தமிழ மதத்துக்கும் நம்ம மதத்துக்கும் செயல்பாடுகள்லாம் வேற வேற இப்போ இந்த மாதிரி கோயில் கிடையாது விளக்கை தருது கிடையாது சில பேர் ஆடை கூட உடுத்த மாட்டாங்க சமணன் இல்லை சில பேர் ஆடை கூட உடுத்த மாட்டான் ஆமாம் வெட்டுடம்போடு இருப்பான் என்னமோ ஒரு ஊரில் நிறைய இருக்காங்க அவங்க என்னங்க வெற்றுடம்போடு இருக்கிறது ஆடை இல்லாமல் சரவணம் அல்லாவா ஒரு ஊரில் அந்த மதத்தை தழுவி விட்டான் பாண்டியன் அப்போ விபூதி பூசமாட்டான் உத்ராட்டம் போட மாட்டான் கோயிலுக்கு போக மாட்டான் இப்போ அவனுடைய ஆட்சிங்கீ எவ்வளவோ கோயில்கள் இருக்கும் இல்லையா அதுனா ரொம்ப சீணிச்சு போச்சு ஆனால் அவனுடைய மனைவி மங்கையர்கரசி அதாவது மானின் நேர் சோழனுடைய பொண்ணு அவன் நெற்றி விபூதி இடுவான் அந்த அம்மாவும் மந்திரியும் சைவ மதத்தில் இருந்ததுனால பாண்டி நாட்டில் கோயில்கள் ஓரளவுக்கு இருந்தது ஓரளவுக்கு இருந்ததற்கு காரணம் இந்த மங்கையற்கரசின்னு சொல்ற அரசியல் குலத்திரைன்னு சொல்கிற ஒரு மந்திரியின் தான் காரணம் அரசன் சமணன் மனைவி அரசி சைவமான அடியார்கள் அவர் மந்திரி தலைகீழ் பாடமா இருக்குல்ல அரசர் அவர் பாடுவாரு இவங்க அது எப்படித்தான் இருந்தாங்களோ எனக்கு தெரியல அப்படி இருக்க முடியாது மிகவும் ியமான ஒரு விஷயம் அவன் மனைவியை கூட கண்ட்ரோல் பண்ணலை போல் இருக்கு குலத்திரையாரையும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்திருக்கிறான் சர்ணா அவன் போறான்னு விட்டுருக்கிறாரோ நம்ம தெரியல அதை பத்தி ஆராய்வு ஒன்னு இருந்ததாக எனக்கு தெரியல நாட்டில் இருந்த மக்கள் பெரும்பகுதி இந்த சமண மதத்துக்கு போயிட்டாங்க பெரும்பகுதி கொஞ்சம் தான் செய்வத்தில் இருந்தாங்க ஆனா இந்த அரசியாருக்கும் குலத்திரையாருக்கும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க பரம்பரையாக இருந்த இந்த மதம் எப்படியோ தவறி போய் சமணர்கள் கூட்டத்தில் போய் சேர்ந்து போயிடுத்து அரசனும் சேர்ந்துட்டான் நாம் ரெண்டு பேர் மாத்திரம் இப்படி இருந்து என்ன பிரயோஜனம் இதற்கு ஏதாவது காணணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க நினைச்சி அப்போதான் திருஞான சம்பந்தர் ஆண்டவனுடைய அருளை பெற்று ஒவ்வொரு ஊரா போய் தேவாரம்னு ஒன்று பாடி இருக்கிறார் அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டாங்க இதற்கு தீர்வு காணலாம் பாண்டிய நாட்டுக்கு திருஞான கூப்பிட்டு அவரை இங்கே பாட வச்சு பாண்டியனோட சந்திக்க வச்சு பாண்டியனை மறுபடியும் சைவ சமயத்துக்கு திருப்ப முடியுமான்னு அவங்க நினைச்சிருக்காங்க இத தக்க மனுஷங்கள்ட சொல்லி விட்டுஞ போய் சொல்லி திருஞான சமுதைக்கு வரும்படியா செய்தார்கள் வரலாறு பெரிய புராணத்தில் தான் வருது இத கேள்விப்பட்ட உடனே திருஞான சமுதன் மதுரைக்கு போனார் போக கூடாதுன்னு சொல்லி திருநாவுக்கரசர் தடுத்தார் நாளும் கோலும் சரியா இல்லை அவனா ரொம்ப பொல்லாதவர்கள் என்னையே கல்லுல கட்டி கடல்ல தூங்கி போட்டான் சுனாமுக்களவாயில் போட்டான் இப்படியெல்லாம் துன்பப்படுத்தி விட்டார்கள் இப்போ நீங்க அப்படி நடக்குமே இதுக்கு என்ன பண்றது நீங்க போக வேண்டாம் அப்படின்னு தடுத்தார் தஞ்சர் சின்ன பிள்ளை வயசில் சின்ன பிள்ளை அருள்ல பெரியவர் திருநாவுக்கரசர் வயசானவர் அவரும் அருள்ல பெரியவர் இல்லையா திருந்தர் சொன்னார் நாள்களும் கோள்களும் கெடுதல்களும் என்னை ஒன்னும் சாராது நான் சிவனாக சிவனுடைய கருணைக்கு ஆட்பட்டவன் நான் என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது நீங்கள் பயப்படாதீர்கள் நான் மதுரையில போய் இந்த மதுரையை பாண்டியனை முதற்கொண்டு சைவ சமயத்துக்கு திருப்பிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் போய் வரேன் எனக்கு விடை கொடுங்கள்னு கேட்டார் அப்ப நாவ்க நான் போயிட்டு வரேன் நீங்க இருங்க இல்ல இல்ல நான் போயிட்டு வரேன் நீங்க இரு அதற்கு மேல் திருநாவுக்கிற தடுக்க விரும்பலை சரி சுவாமி பெரியவங்க போய்ட்டோ ஐம்பது வயசான ஒரு பெரியவர் அஞ்சு வயசான ஒரு பெரியவரை பெரியவர் சொல்றேன் ஆமா சீனிவாசன் அது ஆங்கிலேயனுடைய வாத்தியம் அது அந்த சினிமாவில் பயப்படுத்த பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு யாரு யூ சீனிவாசனுடைய காப்பி இந்த யூ சீனிவாசன் அதை கேட்டுக்கிட்டே இருந்தா அதை பாத்துக்கிட்டே இருந்தான் அப்பா வாசிக்கிற ஒன்பது வயசுல வயசுல அவன் இந்த யூ சீனிவாசன் பண்ணி குழந்தை இருக்குமோ நினைக்கிறேன் நான் ரெண்டு ஊரு தான் அவரை பார்த்துருக்கேன் எனக்கும் அவருக்கும் பரிச்சயம் கிடையாது பெரிய மகாவித்வான்கள்ல ஒன்னா அவர் சேர்ந்துட்டார் இல்லையா இல்லைங்க அவர் ஒன்பது வயசுல அந்த பையன் அந்த யு சீனிவாசன் வாசிக்கும் போது பக்கவாத்தையும் வாசிக்கணுமே லால்குடி ஜெயராமன் நான் வாசிக்கிறேன் சங்கீத கடல் யாரு லால்குடி இவன் சின்ன பையன் இவனுக்கு அவர் வாசிக்கிறனாரு ஏன் அவன் வாசிக்கிற திறமைய பார்த்து இது நான் கேள்விப்பட்டேன் அவர் சொல்லும்போது எனக்கு தெரியாது அப்ப என்ன நினைச்சுட்டான் அந்த கலையிலே யு சீனிவாசன் தலைமையாக இருக்கிறான் அவனுக்கு நாம வாசிக்கிறதுனால தப்பு அப்படின்னு நினைச்சாரு கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி திருநாவுக்கரசர் சின்ன பிள்ளை அருள் பெரியவர் தனக்கு வயசு ஐம்பது நாம போய் அவரை கூடாதுன்னு அவர் எண்ணில் வணங்கினார் என்று பெரிய புராணத்தில் வருது அப்படி ஒரு படம் இருக்கு திருநாவுக்கரசர் ஐம்பது வயசு பெரியவர் பத்து வயசு திருஞான கீழே விழுந்து வணங்கினார் பெரிய புராணத்தை இதன் படம் எழுதணும் அந்த படம் என் வீட்டில் இருக்கு அந்த படம் என் வீட்டில் இருக்கு ஆமாம் நீங்க விரும்பினா சொல்லுங்க நான் அடுத்த வாரம் எடுத்துட்டு வரேன் அடுத்த மாதம் எடுத்துட்டு வரேன் அழகான படம் அது இந்த பவானியில் ஒரு சிவனடியார் சிற கூட்டணும் அதை வெளியிட்டாங்க அது என் வீட்டில் வச்சுருந்தேன் எப்படியோ தவறி போய் ஒரு கரையாங்க ஏறி அதை அரிச்சு நான் அவங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி இந்த படம் போயிடுத்துன்னு வேற ஒரு படம் கொடுத்துருக்காங்க அதையும் வச்சுருக்கேன் அபூர்வமான படம் இல்லையாது வயசு சின்னவரே தவிர அருள்ல பெரியவர் யாரு திருஞான சம்பந்தர் அதனாலதான் கோயில்ல விக்கிரகத்தை வைக்கும் போது திருஞான சமுதர் தான் முதல்ல வச்சான் திருநாவுகரசர் தான் இரண்டாவது வச்சான் இல்லையா தேவாரத்தையும் திருவாசரத்தையும் படிச்சு பார்த்த எனக்கே திருஞான சமுதர் தான் பெரியவர் எனக்கே தோணுது எனக்கே தோணுது போதும் அப்படிதான் சொல்லுவீங்க இல்லையா ஆமா ஆக உள்ளபடியே திருஞான சம்பந்தர் பெரியவர் தான் அது சந்தேகமே கிடையாது திருஞான சம்பந்தர் வரலன்னா சமுதாயம் கண்மூடி மண்மூடி போயிருக்கும் ஆமா யாரும் ஒன்னும் செய்திருக்க முடியாது சமணர்களை ஆமா மந்திர சந்திரங்கள்லாம் மிக கட்டிக்காரர்கள் அந்த சமணர்கள் அவனை எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாரு யாரு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரையாவது கண்ணில் கட்டி போட்டான் பாய்சம் கொடுத்தான் சுண்ணாமக்களவாரியில் போட்டான் அப்படின்லாம் பண்ணான் இவரை டச் பண்ண முடியல தொடவே முடியல எலக்ட்ரானிக் மாதிரி தொட்டு பார்க்கலாம் அதுவே ரொம்ப நாளைக்கு எலக்ட்ரானிக் போய் தொட்டு பார்க்க முடியுமா முடியாது அந்த மாதிரி இருக்கிற திருஞான சம்பந்தர் பெரியவர் இந்த மதத்துல அருள் பெரியவர்னு ஒருத்தர் தேர்ந்து எடுத்தால் தான் அகப்படுவார் பாக்கி பேருல அவருக்கு அப்புறமா தான் ஆமா வல்லற்பெருமான் கூட திருஞான சமுதிர போல திருஞாண சமுதரம் தான் அவருக்கு குரு யாருக்கு குரு வடலூர் வல்லற்பெருமான் திருஞான சமுதர தான் குருவாக கொண்டார் திருநாகு கொண்டார் மாணிக்க அவங்களெல்லாம் எழுதி பண்ணல இந்த நாலு பேர்லயும் அவர் தான் தலைவர் அவர் முடிவு பண்ணிவிட்டார் சைவ சமுத்திரம் இருந்த பெரியவங்க அத்தனை பேரும் அப்படி தான் முடிவு பண்ணிட்டாங்க மதுரைக்கு போனார் யாரு திருஞான சமுந்திரம் கோயிலுக்கு அவருக்கு ஒரு இடம் காட்டினாங்க திருஞான மடம் அவர் தங்கியிருந்த இடம் இப்போவும் மதுரையிலே இருக்கு திருஞான மடம் என்று மதுரையிலே தெற்கு ஆவணி மூல வீதியிலே இருக்கிறது திருஞான சமுந்தர் தங்கியிருந்த மடம் இப்பவும் இருக்கு ஏழாவது ஆயிரத்தி மூன்று மூணு ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முந்திக்கு இருந்த மடம் அது எல்லா மடத்துக்கும் பெருசு அதுதான் ஏ அங்கே போய் தங்கியிருந்தார் இந்த சமணர்கள் என்ன பண்ணிவிட்டான் ஏடா இந்த பையங்க வந்துட்டான் இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணுமே அப்படின்னு முடிவு என்ன பண்ணிவிட்டான் ராத்திரியோட ராத்திரியா மந்திரத்தினால தீ மூட்ட பார்த்தா அவர் தங்கியிருந்த மடத்தில் மந்திரத்தினால தீ மூட்டுறது தூ மந்திரத்தினால தீவினை பண்றான் அதை பண்றான் இதை பண்றான்னு சொல்றாங்க அந்த மடத்துல தீ பற்றலை தீ பற்றலை பத்தலைன்னு சொன்னோட என்ன பண்ணா தீயவே கொண்டி வச்சான் அந்த மடத்துல அப்ப அந்த மடம் ஓட்டுக் கொட்டா அப்படி இருக்கும் போது இருக்கு அடியார்களும் தூங்குறாங்க தீ வச்சு தங்க போடுறது வெளிவந்து மடம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப ஒரு பதியம்பாண்டார் இந்த தீ இதுல வைக்கிறதுக்கு காரணம் யாரு பாண்டியன் சமணங்கள் வச்சான் சமணனை வந்து ஆதரிக்கிறது யாரு பாண்டியன் மக்கள் செய்தது அரசனை தான் சாரும் ஒரு குடும்பத்துல தவறு நடந்ததுன்னா தலைவனை தான் சாரும் ஒரு நாட்டுல தலை தவறு நடந்ததுன்னா ஜனாதிபதியை தான் சேரும் அல்லவா ஆமா அதனால இந்த தீ போய் பாண்டியனை மெல்ல புடிச்சுக்கிட்ட முடியாது செய்யனே திரு ஆலவாய் மேவிய அய்யனே அடியனேனே அஞ்சன் என்று அருள் செய் பொய்யராம அவனர் கொழுவுஞ்சுடர் கொளுத்திய சுடர் பையவே சென்று பாண்டியருக்காக வேண்ட மெதுவா அந்த தீ பாண்டியனை பாண்டியனை இப்பவும் நாட்டுல பாத்தீங்கன்னா ஜொரம் வந்துருதுன்னா ஜுரம் வந்துடும் சொல்ல மாட்டான் வெப்பு நோய் வந்துருந்தோம் குளிரும் அவனுக்கு அவனை தொட்டு பார்த்தா சுடும் இல்லையா ஜரம் நோய் எப்படிதானே அவனை தொட்டு பார்த்தா சுடும் அவன் குளிரதுன்னு போத்திவான் வெப்பு நோய் அப்படின்னு அதுக்கு பேர் போய் பாண்டியனை பிடிச்சுக்கிட்ட ஒன்றுட்டார் பாண்டியன் கடந்து துடிக்கிறான் நேற்று நல்லா இருந்தா ராத்திரில இருந்து ஜூரம் எப்படி அவனுக்கு ராத்திரில இருந்து வந்தது வெள்ளை கோழி சாப்பிட்டாங்க இப்போதான் வெள்ளை கோழி சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே எங்கெல்லாம் ஒவ்வொரு தெருவுக்கு நாலு கடை இருக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேக்கிரார் பிறந்த ஊர் ஒரு தெருக்கு நாலு கடை இருக்கு கோழி கடையும் ஆட்டுக்கடையும் இது ஏன் இந்த நோய் வந்தது அப்படின்னு அந்த அம்மா நினைச்சா யாரு ராணி மங்கையர்கியான சமுதிரம் மடத்தில் தீயை வச்சுட்டான்னு சொன்னாங்க அதா இருக்குமோ அதனால அந்த பாவமும் இருக்குமோ அப்படின்னு நினைச்சது ஒரு வீட்டுக்கே நாலு டாக்டர் இருக்கான் இப்போ இல்லையா எங்கள் வீட்டு டாக்டர் நாலு பேர் இருக்கான் ஒரு ஒரு பணக்காரன் வீட்டுக்கு இல்லையா உங்களுக்கு எத்தனை டாக்டருக்கார தெரியாது நாங்கள் கூட இன்னைக்கு ஒரு டாக்டர் பார்க்க போறேன் நான் இதோட ஒரு ஒரு மாசமா உடம்பு சரியில்லை ஒரு நாலஞ்சு டாக்டரை பார்த்துட்டேன் இப்படியும் ஒன்று உள்ள நானே நாலு டாக்டரை பார்த்துட்டேன் இன்னைக்கு கூட ஒரு டாக்டர்கிட்ட போகிறதா இருந்தேன் அது என்னமோ போக முடியல பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ அரண்மனையில் எவ்வளவு டாக்டர் இருப்பான் எவ்வளோ வைத்தியர்கள் இருப்பான் எல்லாரும் என்னென்னமோ செய்து பார்த்தான் இந்த பாண்டியனுக்கு இருக்கிற ஜுர நோய் போகல ராணி எதுவாக கிட்ட போய் கிட்ட போய் பேசுறது யாரும் பேச முடியும் மனைவிதான் பேசுவா சொந்தக்காரவங்க பாக்கி தான் எட்டரும் தான் பேசுவாங்க யார வீட்டு தலைவனுக்கு ஒண்ணு வந்து விட்டால் அப்புறம் ஆமா மெதுவா கிட்ட போய் திருஞான ஒரு பெரியவர் வந்தார் இந்த நாட்டுக்கு தெற்கு ஆவணி மூல த தங்கி இருக்காரு அவர் தங்கி இருக்கும்போது அவர் மடத்துல தீய வச்சு விட்டாங்க இந்த சமணங்கள் அதனுடைய விளைவாக இருக்குமோ இது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த அம்மா அவர் காதல திருஞான சம்பந்தருங்கிற சொல்ல காதலை கேட்ட உடனே அந்த ஜூரம் கொஞ்சம் குறைஞ்சாப்புல இருந்துதான் அவங்க திருஞான சம்பந்தருடைய நாமம் திருநாவுக்கரசருடைய நாமம் சுந்தரருடைய நாமம் மாணிக்கவாசருடைய நாமம் மந்திரம் என்று சொல்லுவார்கள் பஞ்சாற்றத்துக்கு சமானம் என்று சொல்லுவதும் உண்டு இப்ப திருஞான சம்பந்தம் இந்த அம்மா சொன்னாங்க அவன் காதல அது மந்திர அவன் காதல விழுந்துதான் எப்போதும் இந்த நோய் வந்தவன் எந்த மருந்து வேணாலும் சாப்பிடுவோம் கசக்கிற மருந்து சாப்பிடுவோம் கத்தியான அறுக்கிறதுக்கும் சாப்பிடும் சம்மதிக்கிறான் சும்மா சாதாரணமா ஒருத்த கத்தியே போய் அறுத்த ஒட்டு ஒத்துக்குவான ஒத்துக்க மாட்டான் நல்லவேளை நாமெல்லாம் கத்தியால அறுபடாம பிறந்துட்டோம் இப்ப பிறகு குழந்தைகள் பூரா ஆபரேஷன் கிடையவே கிடையாது சுத்தமா இடம் எல்லா ஆபரேஷன்ல தான் இப்ப பிறகு இல்லையா அப்படி ஆபரேஷன்ல ஆபரேஷன் இல்லாம குழந்தை பிறகு கூட தேவாரத்தில் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சம்பந்தனுடைய தேவாரம் நன்றுடையானு ஒரு திருப்பதியம் இருக்கு அந்த திருப்பதியத்தை சொன்னால் ஆபரேஷன் இல்லாமல் சுகப்பிரசவம் ஆகும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் பல வீட்டில் அப்படி நடந்ததை நான் பார்க்கிறேன் ஒரு வீட்டில் மருமக பிள்ளையும் மகளும் டாக்டர் அந்த வீட்டில் ஒரு பெண்ணு பிரசவம் அமெரிக்காவில் இருக்க இந்த மருமகளும் மகளும் மருமகமும் இந்த மெட்ராஸ்ல இருக்காங்க இவங்க போனாங்க அமெரிக்காவுக்கு அந்த தேவாரத்தை என்ன எழுதி எழுதி அனுப்ப சொன்னாரு எழுதி அனுப்பின அது தினந்தோறும் படிச்சுக்கிட்டே இருந்தாரு அந்த மகளோட தகப்பன் அறுவை சிகிச்சை இல்லாம குழந்தை பிறகு என்னங்க ஆறுமையான தெரியாதா உங்களுக்கு நம்ம குமருடைய பெண்ணுக்கு இருக்க அப்படி ரொம்ப பேர் அதை படித்து அறுவை சிகிச்சை இல்லாம குழந்தை பிறக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள் அனுபவிச்சவனுக்கு தெரியும் இல்லையா ஆமா கூப்படம்பு சரியாக தனியார் சம்பந்து போனார் தகராறுகள் நடக்கும் இல்லையா நடக்கும் எதிர்கட்சியில் இருக்கிறவன் தகராறு பண்ண தான் செய்வான் மறுபடியும் போவான் கோர்ட்டு சார்ந்தவர் உது சரி கூப்போல கையில் ஒரு விபூதி போய் வச்சிருந்தார் அதை எடுத்த எடுக்காதான் கோயில்டப்பள்ளதுக்கு மடப்பள்ளி இருக்கு அதுல இருந்து சாம்பல் எடுத்துக்கிட்டு வரட்டும் திருஞாசமு எடுத்து எடுத்து விட்டார் எடுத்துக்கிட்டு வந்து அதைத்தான் பூசினார் என்று திருவிளையாட புராணம் சொல்லுகிறது சரிதானா ஆமா இந்த விபூதிய பாண்டியன் மேல பூசுற பூசுறதுக்கு போனார் கரி பூசியன் தான் அவனும் என்னென்ன பண்ணினா அந்த ஜொர நோய் போகவில்லை என்று பெரிய புராணம் சொல்லுகிறது இவர் இந்த சாம்பலை எடுத்து அவன் மேல மந்திரமாவது நேரு வானவர் மேயறது நேரு சுந்தரமாவது நேரு சுதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நீரு செந்து வருவாயு பங்கன் திரு ஆலவாயான் திருநீரேன்னு சொல்லி பூசினார் அவருக்கு ஜொர நோய் போனதோடு இல்லாமல் சமண மதத்தை விட்டு விட்டு என்னென்ன வந்துட்டான் கட்சியே மாறிட்டான் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது இப்போவும் அந்த மந்திரமாதிரி பதிகத்தை சொல்லி திறந்தோறும் ஒருத்தர் விபூதி பூசினால் கெட்ட நோய்கள் அவர்களுக்கு வராது வந்தாலும் போய்விடும் என்று சொல்லுகிறார்கள் நம்பிக்கை தான் காரணம் நான் தினந்தோறும் காலையில எந்திரிச்ச உடனே விபூதி பூசுவேன் படுக்கலையே தலைமாட்டில் இருக்கும் இந்த மந்திரமாக சொல்லிதான் பூசுறேன் இருந்தாலும் உடம்புக்கு ஏதாவது நோய் வருது போகுது வந்தா போ போடும் இல்லையா நம்பிக்கையோடு நாம் அதை அந்த பதியத்தை ஓதி விபூதி பூசினால் நமக்கு நன்மை என்று சொல்லுகிறார்கள் நம்பிக்கையோடு பூசுகிறவர்களும் நம்ம நாட்டில் உண்டு நம்பாதவர்களும் உண்டு என்று சொல்லிவிட்டு அந்த பதியம்பூரா நான் சொல்லி நிறை பெற்றுக் கொள்வேன் பதியம்பூரா சொல்லுவேன் இப்போ மேலது நீரு சுந்தரமாவது நீரு குதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீருமங்க வேதத்தில் உள்ளது நீரு தீர்ப்பது நீதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீர் மோதத் தகுவது நீர் கை நீரு சீதம் புதல் வயல் சூழ்ந்த திருவாதவாயாந்தது நீரு புத்தி தருவது நீரு புனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் நீரு பத்தி தருவது நீரு பறவை தருவது நீரு திரு ஆலவாயாந்திரி நீரு காண நீரு கவினை தருவது நீரு வேடி அணிபவர்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் நீரு மதியைத் தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆலவாயாந்திர நீரு பொருத்ததாவது நீரு புள்ளியல்போசும் நீர் திருத்தகமான சூழ்ந்தது நீர் எயிலது கட்டது நீரு இழுமைக்கு உள்ளது நீரு கைலப்படுவது நீரு வாக்கியமாவது நீரு தொயிலை தடுப்பது நீரு சுத்தம் அதாவது நீரு அயிலை புரிதல் தூரத்து அலவாயாந்திருநீரு நீரு பாவம் அறுப்பது மானோடய வண்ணம் உள்ளது நீரு மேலூரை நீர் ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டம் இடற்றியம் ஆலவாயம் திருநீரு குண்டிகை சாக்கியர் கூட்டமும் கூட கைப்பைப்பட்ட போற்றி புகழின் ஞான சம்பந்தம் உடல் ஊற்ற தீப்பிணியாய பாண்டியனுக்கு இருக்கிற சுரநோய் போடுவதற்கு போவதற்காக இந்த பாடலை நான் பாடினேன் எழுதி வச்சுட்டேன் பத்தும் வல்லவர் என்று எழுதி வைத்தார் இந்த திருப்பதிகத்தை சைவ சமயத்தில் இருக்கிறவர்கள் பொன்னே போல் போற்றுகிறார்கள் ஆமா போற்றாதவனும் இருக்குன்னா அதை பற்றி நமக்கு கேள்வி கிடையாது போற்றி பூசிக்கொள்ளுகிறவரும் இருக்கிறார்கள் அதனால்தான் இந்த திருப்பதிகமும் இருக்கிறது போற்றுகிறவர்கள் நன்றாகவே இருக்கிறார்கள் ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சௌக்கியமாக இருக்கிறார்கள் என்று நினைவோடு நாம் இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றி கொள்வோம் அடுத்த மாதம் இரண்டாவது வாரம் இல்லை முதல் வாரத்திலேயே அதாவது ஏழாம் தேதி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி காலையில் பதினோரு பத்தரை மணிக்கு மீண்டும் நாம் சந்திப்போம் அது இடைவெளியில் இந்த பன்னிச்சை ஆராய்ச்சி கூட்டம் நடக்கிறது நிறைய ஓதுவார்கள்லாம் வருகிறார்கள் பாடுகிறார்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கணும் என்று ஒன்று வேண்டிக்கொண்டு பஞ்சாட்சிரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றி கொண்டேன் ஓம் நம திவாயம்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 பார்வதி பதவேவா